அதாவது ஆழ்வார்த்த ஒரு எமருமானார் தெரிந்திருக்கலாம் நினைக்கிறேன் அந்த மட்டத்தில் எழுந்தருடைய இருந்த பரம்பரையில ஏழாவது ஜிஎர் சுவாமி இடத்துல பட்டம் வாங்க அப்படின்னு அந்த இவருடைய வாழ்த்திருநாமத்துல அந்த ஏழாவது எம்ரமானார் ஜீருடைய வாழைத்திருநாமத்தில் மனமார மாமனர்களுக்கு சன்னியாசா கொடுத்தவர் வாழியேன்னு சொல்ல முடியாத அந்த வாழ்த்திருநாமம் வாய்ந்திருக்கிறது அதனால அவருக்கு சடகோபஜியர் திருநாமம் அப்படின்னு சொல்றார் அதெல்லாம் அந்த யத்தீந்திர பிரபாவத்தில் அவ்வளவு தூரம் இல்லை சப்ரமச்சாரியான ஷடகோபஜிய இடத்துல சன்னியாசம் பெற்றுக்கொண்டார் அவ்வளவுதான் இருக்கு சடபோபஜியர் அவருக்கு பேர் இவருடைய ஆச்சாரியுடைய திருநாமத்தை திருநாமத்தை சில லட்சணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது அதனால என்ன பண்ண நேரம் அழிமணி வாழ போய் இவர் என்ன பண்ணார் சேவித்து அவங்க அனுமதி எல்லாம் பட்டம் வாங்கிட்டு உடனே சன்னியாசம் அவனை போய் சேவிச்சுட்டு அனுமதி வாங்கி என்ன பிரார்த்தி தின்றார் அழி எனக்கு ஷடகோபதினு தாசியநாமம் சாதிக்கணும்னு கேட்டார் யதேந்திரபுரம் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போய் புஸ்தகத்தை ஷடகோபதி ஆச்சரியம் இன்னொரு ஆச்சாரிய ஞானாச்சாரியர் ஆறுனா அவர் திருமலை ஆழ்வார் திருமலை ஆழ்வாருக்கு என்ன பேருனா திருவாய்மொழி பிள்ளைன்னு பேரு அதுவும் நம்மாழ்வாருடைய திருநாமம் தான் ஆகையினால எப்படி பார்த்தாலும் ஆச்சாரியருடைய திருநாமன் தனக்கு வரணும்ன்றதுக்காக அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை உட்கொண்டு தாம் சடகோபஜியர் என்ன திருநாமம் சாத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியுமோ நம்முடைய திருநாமத்தையே நெடுக நடத்த கடவி என்று திருநாமம் ஆண்டா இன்னிலிருந்து நீர் அழகிமணவாளர் என்று நமக்கு பிரசித்தி ஏற்பட அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள் மாமூனிகள் எதற்காக தான் வேறு திருநாமம் கொள்ளணும்னு நினைச்சாரோ அதே காரணம் ரங்கநாதன் இவருக்கு இந்த திருநாமத்தையே கொடுத்தது என்ன காரணம் மனவாரம் எதுக்காக அந்த திருநாமத்தை ஆசைப்பட்டார் சடகோபஜியர் ஆசைப்பட்டார் தம்முடைய ஆச்சாரியனுடைய திருநாமத்தை தான் தரிக்கணும் அதுக்காக தனக்கு சடகோபஜியர் திருநாமம் ஆனால் ஆசைப்பட்டார் இவன் பார்த்தான் நீ உங்களுடைய ஆச்சாரியருக்காக உங்களுடைய திருநாமத்தை மாத்தி நிட்டு அப்புறம் நானும் என்ன மாத்திக்கணும் அதனால நான் என்னுடைய ஆச்சாரியுடைய திருநாமத்தை நான் தெரிக்க வேணாமா அதனால உங்க அழகமணவாள திருநாமமே இருக்கட்டும் அப்பதான் நான் உங்களுடைய திருநாமத்தை தரித்தவன ஆவேன்னு சொல்லுவேன் அனுஷ்டானம் பாருங்க ரங்கநாதன் இவருடைய சிஷியனாக ஆனத்துக்கு இனிமேல் இவன் பேரை மாத்த நாம உடனே பேரை மாத்திட்டு அவனுக்கு பேரை மாத்த முடியுமோ அதுக்கு அழகமணுவாளனுக்கு மாற்றவே முடியாது அதனால என்ன சொன்னான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு வாய்ப்பாக அது எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய பூர்வாசிரம திருநாமம் நம்முடைய திருநாமமாகவே அமைந்திருக்கிறபடியே வகிக்க கருவே என்ன கிடைக்கும் திருநாமத்தையே வகித்தி எனக்கும் கிடைக்கும் நீர் அழகமனவாளி திருநாமத்தோடையே இருக்கும் இப்ப என்ன ஆச்சு ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிச்சாச்சு ஆச்சாரியனுக்கு சொத்தை சமர்ப்பிச்சாச்சு ஆச்சாரியனுடைய திருநாமத்தையே தான் சூட்டுகின்றாச்சு ரங்கநாதன் இந்த வைபவம் வேற வேற யாருக்கும் கிடையாது வேற எந்த ஆச்சாரியிருக்கும் கிடையாது வேற எந்த பெருமானுக்கும் கிடையாது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனால மனவாள மாமுனியில் அவருக்கு திருநாமம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் ரங்கநாதனுடைய நியமனம் அழகிய மனவாளம் இந்த திருநாமத்தை வகித்தால்தான் தான் அவருடைய சிஷ்யனாய் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வகித்தவனாக ஆவோம் என்கிற அபிப்பிராயத்தாலே இவர் தான் சரகோபஜீரன் திருநாமம் சாத்தி கொள்ள வேண்டும் போய் பிரார்த்தித்திருக்கச் செய்தையும் அத்தையும் மறுத்து அவருக்கு என்ன சொன்னான்னா உதாரணம் ஒரு இடம் சொல்ற சுக்ரீவ மகாராஜர் விபீஷன் ஆழ்வானு ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு ரொம்ப சண்டை போடுற வாதம் பண்ற சக்கரவர்த்தி திருமஹன் இடத்துல ஆனா சக்கரவர்த்தி திருமகனும் விபீஷன் ஆழ்வானு எக்காரணம் கொண்டும் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டாலும் விடுவேன் அவன விட மாட்டேன் நஞ்சியை கேட்டார பக்டரை பார்த்து ஏன் சுவாமி பேரும் இப்படி புரியாத பிடிக்கிறார் இவர் கூடவே கூடாது என்றால் அவருக்கு விடவே முடியாது என்றார் என்னத்தினாலே இவர் இரண்டு பேரை சண்டை போடுறான்னு கேட்டார் உடனே என்ன சொல்லிவிட்டார் அவர் இருவரும் சரணாகத்தரங்களானவர்களை ரட்சிக்க பார்க்கிறார்கள் பக்தர் ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார் சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினான் தன்னை சரணமடைந்த விபீஷணன் அவனை கைவிட்டால் தான் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டா என்ன பண்றது அப்படின்ற காரணத்தினால விபீஷணனை ஏத்துக்கொண்டுதான் தீருவேன் என்று சக்கரவர்த்தி திருமகன் சொல்றான் ஆனால் சுக்ரீவன் ஏன் கூடாதுன்னு சொல்றான்னா தன்னை சரணமடைந்த ராமபுரான் அவனுக்கு இவனால ஆபத்து வந்துவிட்டோம்னா என்ன பண்றது அதனால இவனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றான் ரெண்டு பேருக்கும் அபிப்பிராயம் ஒண்ணுதான் ஆனா சொல்ற விஷயம்தான் வேறு அப்படின்னு வேடிக்கை தான் அந்த மாதிரி இங்க மாமனிகளுக்கு அபிப்பிராயம் ஒண்ணுதான் அழிமணவாளனுக்கு அபிப்பிராயம் ஒண்ணுதான் வேற வேற அபிப்பிராயம் இல்லை என்ன ஆச்சாரிய திருநாமத்தை வைக்க வேணும் என்கிறது தான் அபிப்பாயம் அதனால மனவாள மாமணிங்கிற பூர்வாசிரம திருநாமமே இவருக்கு ஏற்பட்டா ஒரு ஆச்சாரியருக்கு பூர்வாசிரம திருநாமம் வருமோ ரோஜனை பண்ணி பாருங்கள் ஒருத்தர் உத்தமாசிரமத்துக்கு அப்புறம் பூர்வாசிரமத்தினுடைய திருநாமம் அவளுக்கு ஒட்டுவோம் ஒட்டவே ஒட்டாது எப்பவும் அவளுக்கு உத்தமாசிரமத்துல திருநாமத்தை மாத்திண்டே தான் வேற திருநாமம் தான் கொள்வார்கள் ஆனால் மனவாள மாமனிகளுக்கு மட்டும் சன்னியாசம் வாங்கி கொள்வதற்கு முன்னாலே அவருக்கு இருந்த மனவாளன் என்கிற திருநாமமே அழகி மணவாளன் என்கிற திருநாமமே உத்தமாசிரமத்திற்கு பிற்பாடும் தொடர்ந்தது என்னால் அதுக்கு என்ன காரணம்னா இவன் தான் விரதத்தில் சிஷிவருத்தி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டபடியினாலே தன்னுடைய ஆச்சாரியுடைய திருநாமத்தை தான் வகிக்க வேண்டும் என்னும் திருவிழா பண்ணபடியினாலே அவன் அந்த காரியத்தை பண்ணினான் அதுக்கு மேல கடைசியாக எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்ன நாம் பண்ணணும்னா இப்ப இன்னைக்கு திருவத்தியேனு உற்சவம்னு ரொம்ப விசேஷமாக நாம் கொண்டாடும் இல்லையா இப்ப மனவாள திருபத்தேன உற்சவத்தை ஒட்டித்தான் இந்த உபநியாச கிராம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் உற்சவமே கிடையாது எம்பருமானார் என்னைக்கு பரவா குருபுறம் ஸ்பஷ்டமா அவருக்கு நாளை கூட சொல்லி வச்சிருக்க அவர் என்னைக்கு பரவும் வைச்சார் ஆறாயிரம் குருபுறம் பிரபாவத்தில் சொல்லி வச்சிருக்கார் இந்த மாதத்துல இந்த நட்சத்திரத்துல அவர் பரவாயில்ல ஆனால் அவருடைய திருவத்திய நாம் கொண்டாடுறது கிடையவே கிடையாது ஏன உற்சவம் மட்டும் ரொம்ப விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம் இதுக்கு என்ன காரணம் என்ன ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு ஒரு காரணம் அடிவேன் விண்ணப்பித்தேன் பெரியவர்களிடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அவர்கள் அனுமதி கொடுத்தப்படுகினால அத்தை சேர்த்து சொல்றேன் என்னன்னா ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பண்ண வேண்டிய கிருத்தியங்கள் சொல்ற போது தனியாக சொன்னேன் அதே போல நாமத்தை வகிக்கணும் சொத்த சமர்ப்பிக்கணும் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆச்சாரியுடைய பிரபாவத்தை எல்லா இடத்திலையும் பரப்பணும் குரு பிரகாசத்தை தீமான் என்று ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறது அத்தையும் என்ன பண்றான் எல்லா திவிதேசத்துக்கும் சேனமுதிரியார் மூலமாக திரிமுகம் அனுப்பிச்சு இன்னி முதற்கொண்டு இன்றைக்கு முதற் எல்லா திவிதேசங்களிலேயும் எல்லா காலகட்டங்களிலும் ஆரம்பிக்கச்சியும் முடிக்கச்சியும் மனவாழ் மாமனிச்சு அதனால தான் இன்னைக்கு பத்ரிகாசிரமம் தொடங்கி அத்தனை மனவாள உத்தரவு போட்டால் கூட நடக்காது எப்படி நடக்கிறது என்ன காரணம் என்னால் அது ஆச்சாரியுடைய திருநாள் மத்திய அப்படி இது எத்தனை ஆச்சாரிய தனியாக சொல்றோம் அமைச்சர் மாமனிவர்களுடைய தனியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அப்புறம் சொல்றோம் அதனால எம்பருமான நியமனம் அது ஆச்சாரியுடைய வைபவத்தை எல்லா இடத்திலையும் பரப்புறது நாலாவது விஷயம் ஐந்தாவது விஷயம் என்னன்னா ஆச்சாரியுடைய திருநக்ர வைபவத்தையும் திரு தீர்த்த வைபவத்தையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாட வேண்டியது சிஷியனுடைய கடமை ஆச்சாரியனுடைய திறநக்சத்திரம் திறநக்ஷத்திரத்தை கூட கொஞ்சம் மின்ன பின்னா விட்டுவிடலாம் இந்த திருவத்திய நமக்கு தீர்த்த உற்சவம் அவர் பரம வச்சதுனா அத்த சிஷ்யன் அவசியம் கொண்டாடியே ஆகணும் கொண்டாடுறதுன்னா என்ன அர்த்தம் அதை ஒரு உற்சவம் கொண்டாடினாலும் தப்புல கொண்டாடுறதுன்னா போய் சேர்ந்தார் சந்தோஷத்துக்கு சொல்லல கொண்டாடுறதுன்னா என்ன அர்த்தம் அவர் இந்த சம்சார பந்தத்தில் விடுபட்டு முத்தாத்மாவாக்கு போய் சேர்ந்தார்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் அத்தை தவறாமல் விசேஷமாக நடத்துறது சிஷியனுடைய கடவுள் இன்னைக்கும் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு போனால் பார்க்கலாம் மனவாள மாணவர்களுடைய திருவத்தி ஏன் உற்சவம் நடக்கிறது எப்படி தெரியும் நித்தியம் பெருமாளுக்கு காத்தால ரொட்டி பால் எல்லாம் அம்சம் பண்றாங்க வெங்கநாதனுக்கு என்ன அந்த சன்னதிக்காரனாலே சொல்லி அடி கேள்விப்பட்டவர்கள் பெருமாள் நித்தியம் ரொட்டி பால் எல்லாம் அம்ச அதுக்கப்புறம் இன்னைக்கு பெருமாளுக்கு பிரசாதங்கள் எல்லாம் அம்ச பண்ண பிற்பாடு சுருளமுது சுருளமுதுன்னா என்ன அடைக்காய் கத்தல பாக்குறேன் அதை அடைக்காயெல்லாம் வச்சு அம்சம் பண்ணுவான் மனவாளர்களுடைய திருவத்தி ஏனத்தன்னைக்கு மாமனிகள் சன்னிதியில விட்ட விழுக்காடுன்னு அந்த பிரசாதங்களை எல்லாம் அனுப்பிச்சேன் ஆன பிற்பாடுதான் ஆன குதிரை வச்சு பிரசாதங்கள்லாம் எடுத்துட்டு ஆன குதிரையோட பரிவாரங்களோட மனவாள மாமனி சன்னிதிக்கு வரும் வந்தா என்ன பண்ணுவோம் பெரிய கோவில் அச்சகர் வந்து இங்க நித்துபடி அச்சகால் வாக்கடியே சன்னிதிகாராலேயே தானே கைகரியம் பண்றாங்க ஆனால் அன்னைக்கு பெரிய கோவில்ல இருந்து அர்ச்சகால் வந்து முன்னாள் மாமன்களுக்கு திருவாராதன பண்ணி இந்த படியெல்லாம் அம்சம் இவன் மாமனிகள் அம்சம் பிற்பாடு அங்க போய் பெரிய பெருமாளுக்கு அம்சம் மட்டும் பெரிய பெருமாளுக்கு சுருடம்பூர் கிடையாது திருவத்தியான ரங்கநாதனுடைய அனுஷ்டானத்தில் அது கொண்டு இருக்க ஆச்சாரியனுக்கு திருவத்தியானத்தை தானே நடத்தலான்றதுனால என்ன பண்ணுவோம் அவரே பிரசாதத்தை அனுப்பி இன்னைக்கும் நடக்கிறது வேற எந்த ஆச்சாரியருக்கும் கிடையாது அவருக்கு மட்டும் இன்னைக்கும் நடக்கிறது இன்னைக்கும் விசேஷமாக நடக்கிறது அன்னைக்கு திருநத்திரத்தனிக்கும் உண்டு ஆனா திருநட்சத்திரத்தனிக்கு இந்த நியமங்கள் கிடையாது இந்த சிவபூர் கிடையாது ரொட்டி பால் கிடையாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்டு திருவத்தேனம்ன்றது மாசி மா அது கிருஷ்ணபக்ஷ துவாதிசி ஏன்னா மனவாத மகன் பரம சாத்துக்கர் என்ன சாப்பிடுவார்ன்னா அவருடைய அமுதி செய்கிறது விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ பிரசாதங்கள்லாம் நிறைய அமுதி செய்ய மாட்டார் வெறும் சுத்தமான அன்னத்துல கொஞ்சம் தயிர் சேர்த்து அம்ச பண்ணுவோம் அம்ச வரும் அவ்வளோதான் இருக்கு அது என்ன பண்ணுவார்னா அதுக்காக ஒரு கல் சட்டி ஒண்ணு இருக்கு கல் பாத்திரம் கல்லால் ஆன பாத்திரம் ஏன்னா பிக்கேகளை சன்னியாசிகள் அதுல தான் சாப்பிடணும்னு சாத்திரம் சொல்றது அதுக்காக ஒரு கல் பாத்திரத்துல வெறும் சுத்த அன்னத்தை வைத்து அதுல கொஞ்சம் தயிரை மட்டும் சேர்த்து அது உப்பு கூட சேர்க்க மாட்டாரு வெறும் சுத்த அன்னத்துல தயிர் சேர்த்து அதை அம்சம் பண்ணு அதை அத்தனை பேருக்கும் எனக்கு விநியோகம் பண்ணுவோம் அதான் பிரசாதம் பெரிய மீதி பிரசாதங்கள் விநியோகம் பண்றா அது வேற சமாச்சாரம் அன்னைக்கு அதுக்கு தொட்டி பிரசாதம் வேற மாமனிகள் நேர அந்த கல்பாத்திரத்திலேயே வச்சு மனவாள மாமனிகளுக்கு அம்சம் பண்ணி அதை போச்சு விநியோகம் பண்ணுவான் திருவரங்கம் பெரிய கோவில இன்னைக்கே நடக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அந்த வைபவங்கள் இப்படி மாமனிகளுக்கு திருவத்தி அந்த அழகமணவாளன் தானே நடத்தி அருகிறான் என்றதை பார்க்கிற போது இந்த பண்ண வேண்டிய கடமையில அதுவும் ஒண்ணு வந்துச்சாரு வேற எந்த ஆச்சாரியருக்கும் அவன் பண்ணலை இவருக்குத்தான் பண்றான் தனியன் பண்ணினான் திருநாமத்தை வகித்தான் ஆச்சாரியுடைய வைபவத்தை எல்லா இடத்திலையும் பரப்பினான் ஆச்சாரியருக்கு சொத்தை எல்லாம் சமர்ப்பிச்சா திருவத்தியானம் பண்றான்னா இன்னும் எவ்வளவு சொல்லணுமோ நான் சிஷியனுடைய கடமை இன்னும் எவ்வளவு உண்டோ அத்தனையும் பண்றேன் முக்கியமாக என்ன விஷயம் தெரிவித்தேன் மத்த ஆச்சாரியர்களுக்கு பண்ணாமல் இந்த திருவத்தியானத்தை மாமல்களுக்கு மட்டும் நாம் எல்லா இடத்திலையும் இன்னும் கொண்டாடி இருக்கமே அதுக்கு என்ன காரணம் ஏன் மத்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நடக்கலைன்னு கேட்டா மத்த ஆச்சாரியெல்லாம் நடந்திருக்கும் திருவத்தியானம் எப்போன்னு கேட்டா அவருடைய சிஷியர்கள் நேர் சிஷியர்கள் இருக்கிற பரியந்தத்துக்கு நடக்க முடியும் ஒரு நம்மளுடைய லவ் இந்த ஆத்து விவகாரங்கள் கிரகத்துல இருக்கிற விவகாரங்களை சொல்றாங்க இப்ப அடியுடைய தகப்பனாருடைய திருவத்தியானது எத்தனை காலம் நடக்கும் அந்த தகப்பனாருடைய புத்திரர்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கும் அந்த புத்திரன் புத்திர சந்ததிகள் அத்தனை பேரும் போட்டாள்னா அப்புறம் தகப்பனாருக்கு திருவத்தியான கிடையாது இல்லையா அப்புறம் ஆருக்கு திருவத்தியானது இவனுக்கு தான் திருவத்தியானம் இல்லையா இதுக்கு மேல ஒருமே தவிர அவனுக்கு அடுத்த சந்ததி இருக்கிற வரைக்கும் தான் அந்த திருவத்யனம் நடக்கும் அந்த அடுத்தது போட்டோம்னா அத்தோடு அந்த திருவத்தியம் மனவாள மாமன்கள் ஆச்சாரியர் அவருக்கு இப்ப மத்த ஆச்சாரியெல்லாம் எடுத்தா எம்பருமானாருக்கு ஒரு திருவத்யானம் ஆர் நடத்தி இருப்பார்னா எம்பார் அவருக்கு சிஷியரா இருந்தார் இல்ல பக்டர் இருந்தார் எம்பாரோ பக்டரோ அவருக்கு இருந்தார்னு வச்சுப்போம் அந்த திருவத்தியனம் அந்த எம்பார் பக்டரோடு முடிச்சு போடு அடுத்தது தொடரல்லேன்னு கொள்ளும் உபபத்தியாக அடியான் தெரிவித்தது நித்தியமா மகாங்களை சொல் அவருக்கு போய் சேர்ந்தாச்சு மனவாளன் போய் சேர்ந்தது அல்லது பேரேன் ஒரு சங்க இருக்கிற பொழுதோ அவன் பண்ற திருவத்தியன எத்தனை நாள் நடக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் நடக்கு அவன் எத்தனை நாள் இருக்கும் கேட்டான் இது கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் வான் உள்ளளவும் சந்திர சூரியர்கள் உள்ளளவும் அவனும் வாழ்ந்தான் திருவத்தியானமும் நிச்சயம் நடந்துதான் அதனால இந்த திருவத்தியனம் மட்டும் விடாமல் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பண்ணா இந்த திருவத்தியானத்தை பண்ற கர்த்தா நித்தியமாகினாலே அந்த சிஷ்யனான அழைவன் நித்தியமாகினாலே அந்த திருவத்தியான நித்தியம் நடக்கிறது எல்லா இடத்துலயும் நடக்குது மற்றவாளுக்கு ஏன் நடக்கலைன்னு கேட்டால் அது அவன் காலத்தோடு முடிஞ்சு போகிறது என்ன இப்படித்தான் கொள்ள வேண்டியிருக்கு ஆகையினால இவருக்கு மட்டும்தான் அவன் சிஷியனாக இருந்தான்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சியாக போகுது இப்போ மனவாள மாவர்களிடத்துல அவன் சிஷிய பண்ணினது எவ்வளவு வைபவம் பாருங்கள் ஒரு ஐந்து நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சோட்றேன் என் தனியின் விஷயத்தை ரொம்ப காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப காட்டியிருக்காரு ரொம்ப விபுலமாக காட்டியிருக்கார் அவகாசம் ரொம்ப ஆகிட்ட கொஞ்சம் சுருக்கமாக தெரிவிக்கிறேன் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் காஞ்சிபுரம் சுவாமியை தவிர இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோனவே தோனாது அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னா அழிமணுவாளன் தனியனை சாதித்தா அப்படின்னு சொன்னா இத்த அழிவணுவாளன் தான் சாதித்திருக்க முடியும் இதை மாமனிகள் இடத்துல தான் சாதித்திருக்க முடியும் வேற ஆறு இடத்துலையும் முடியாது என்ன என்ன சாதிக்கிறார் இந்த ஒவ்வொரு விசேஷனத்தையும் பாருங்கள் ஸ்ரீசைலேஷா பாத்திரம் தீபக்தியாதி குணார்னவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதம் முனிம் என்ன இப்படி நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க எடுத்து பார்த்தால் எம்பெருமான் இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்களிடத்துல அடிபணி இருந்தான் முதல்ல ஆறு இடத்துல போய் காலில் விழுந்தான்னா சைலேஷருடைய தயக்கு பாத்திர பூத்தனா இருந்தானான் கொஞ்ச நாள் சைலேஷர் என்னால் ஆறுன்னா மதங்க முனிவர் அவருடைய சிஷியனா இருந்தான் சுக்ரீவன் இன்னும் ஒரு சரித்திரமன் ஸ்ரீராமாயணத்துக்கு ரொம்ப நாம் நுழைய அந்த வாலியாலே துரத்தப்பட்ட அந்த சுக்ரீவன் எல்லா இடத்துலையும் தெரியல வாலி அவனை தெரித்துண்டே வரான் கடைசி பட்சமா எங்க போனான்னு பார்த்தான் யமுக பர்வத்தில வந்து உட்காந்துட்டான் அதுக்கு உள்ள நுழைச்சா வெடிச்சுடன ஒரு மதங்க இருந்துகள் ரிஷியமுக பர்வமாக இருந்தவன் ஆறு அவன் சுக்ரீவன் அவனுடைய தயக்கு பாத்திர பூத்தனா இருந்தான் முதல்ல சக்கரவர்த்தி திருமகன் ஆனால் என்ன ஆச்சு காரியம் ஒண்ணும் அங்க கடைசியில் அவனை மிரட்டித்தான் காரியம் கொள்ள வேண்டியதா வந்து கொடுத்தோம் வாலி போன வழி திறந்துதான் வச்சிருக்கேன் நீ எனக்கு காரியம் பண்றியா இல்ல உன்னையும் அதே வழியில அனுப்பிக்கட்டமான்னு கேட்டானும் இல்லையா வருஷா காலம் முடிஞ்ச பிற்பாடும் வாலி சீத்தையை தேடு தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணாரு அப்படின்னாலே அவனுக்கு கோபம் வந்து இளைய பெருமாளை அனுப்பி அவனை மிரட்டி காரியம் கொள்ள வேண்டி அதனால ஒரு சைலேஷனுடைய தயக்கு பாத்திர பூத்தனா இருந்து பட்டப்பாடெல்லாம் போறோம் அப்படின்னு தோணித்த அதனால தான் என்ன பண்ணா ஸ்ரீசைலேஷனுடைய தயக்கு பாத்திரபூத்தனா ஆனால் ஆறு ஸ்ரீசைலேசயக்கு பாத்திரபூத்தனான ஆனவருடைய சிஷியராக ஆனா சைலேஷர் என்கிறது முதல்ல மதங்க முனிவர் அவருடைய தயக்கு பாத்திர பூத்தனாயிருந்தவர் சுக்ரீவன் அவன் காலில் விழுந்து இவனுக்கு ஒரு உபயோகமும் இல்லாத போய் விடுத்து அதனால என்ன பண்ணினான்னா ஸ்ரீசைலேசனுடைய தயக்கு பாத்திரபூத்தனானுடைய காலில் விழுந்தா தனக்கு நிறைய உபகாரம் கிடைக்கும்னு நினைச்சா அதே மாதிரி அவனுக்கு எடு முப்பத்தாறாயிரம் படி அது ஒரு விஷயம் அதே மாதிரி வெறும் சாதாரண அர்ணவும் லவண அர்ணவும் அதனுடைய காலில் போய் விழுந்தான் என்ன பண்ண சமுதிரத்தை தாண்டறதுக்கு வழி சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் இடத்துல போய் காட்டான் ஆனா மூணு நாள் உபவாதம் இருந்தால் அவன் மரவே இல்லை சுக்ரீவனுக்கு பண்ணினான் அதே உபாயம் தான் இவனுக்கும் பண்ணின மிரட்டினா இந்த சமுதிரத்தை வத்த அடிச்சுடுவேன் சாகரம் சோகிஷ்யாமி பிரபங்கமாக என இந்த அர்ணவன் சாமான்யமான லவணார் நவம் அதனுடைய விழுந்தான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத போடுத்து இந்த லவணார் நவத்தை இடத்துல விழுவதை காட்டிலும் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த அர்ணவரான மனவாள மாமனிகளுடைய திருவடிகளில் விழுந்தான் அவன் வரும் இந்த சாகரத்தை தாண்டதுக்குத்தான் வழிகாட்டினான் இவர் சம்சார சாகரத்தையே தாண்டதுக்கு வழிகாட்டான் மாமனிகள் எப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை அவனுக்கு உபதேசித்தான் ஆயனால அது ஒண்ணாக சரி ரெண்டு இடத்துல அவனுக்கு குறை இருந்தது அது மாமனிகளிடத்தில் ஆச்சரியத்தான் தீர்ந்ததுன்னு சொல்லுவோம் ஆனா யதீந்திர பிரபலர்ன்னு சொல்றபோது யதீந்திர இடத்துல ஆசிரியத்தான் ஆனால் அதை காட்டிலும் அவனுக்கே என்ன தோணித்து யதீந்திர இடத்துல நாம் அடிபணிந்திருப்பதை காட்டிலும் யதீந்திர பிரவணரிடத்திலே அடிபடைந்தால் அது யதீந்திரிக்கே சிறப்பு உகப்பு உண்டாக்கும் அது தன்னை யுத்தாட்சியன் தன்மையின் ஒரு மனு தாமரைத்தால் தன்னையுத்தாட்சியா என்கிற பாசுரத்தில் அற்புதமாக திருவரங்க தமுதனார் காட்டார் நேர எம்பெருமானாருடைய அடிபணிவதை காட்டிலும் எம்பெருமானாருடைய அடிபணிந்தவர்களுடைய அடிபணிவது தான் சால சிறந்ததுன்னு தோணித்து அதனால யதீந்திரிடத்திலே கூட அவன் பிராவணியத்தை கொள்ளாமல் யதீந்திர பிரவணரிடத்திலே தான் பிராவீணத்தை கொண்டான் அதுக்கு ரம்ய ஜாமாதம் முனி என்னால் முனிகள் ஏற்கனவே இருந்த முனிகளெல்லாம் அவள் இடத்துல எல்லாம் போனான் விஸ்வாமித்திர முனி சொன்ன அவருடைய காலில் போய் விழுந்தான் என்ன ஆச்சு அவருடைய பூர்வ சரி கேட்டுப்பட்டு ஐயோ இவர் காலையோ விழுந்தோன்னு தோணி போய் அவனுக்கு அவர் ஆறு விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு மேனக்கையின் இடத்துல ஈடுபட்டு புத்தரோற்பத்தி எல்லாம் பண்ணி இந்த விஸ்வாமித்தருடைய சரித்திரத்தை பார்த்தா ரொம்ப ஆபாசமான சரித்திரம்னு சொல்றான் பார்த்தா இவரிடத்துல எல்லாம் விட ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று அவரிடத்துல போய் நாம் அடிபணிந்தோம்னால் நமக்கு நல்ல ஒரு இது கிட்டும் என்று அவனுக்கு தோனி அப்படி இவரிடத்திலே வந்து அடிபணிந்தான் ஆஹா மற்றவர்களிடத்திலே எல்லாம் அவன் அடிபணிந்து அடிபணிந்து கிட்டாத ஒரு பேர் எல்லாம் இவரிடத்திலே கிட்டினாலே அத்தனையும் திருவுள்ளத்திலே கொண்டுதான் ஸ்ரீஹைலேசையாபாத்தம் தீபத்தியாதி குணார்னம் யதீந்திர பிரவணம் ரம்ய ஜாமாத என்னெல்லாம் தெரிவித்தான் அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னான்னா இத்தனை வைபவத்தையும் தம்மையும் அறியாமல் பரம சாத்விகரான மாமனிகள் தாமே தம்முடைய திவ்ய பிரபந்தத்தில் ஒரு ஒரு வகையாக காட்டி இருக்கிறார் என்னும் ஒரு காஞ்சிபுரம் சாமிடைய சொல்ல மாட்டார் ஆனாலும் வேறு ஒரு பிரகடனத்தை அவரையும் அறியாமல் விழுந்து கொடுத்தோம் ரசமா ஒரு விஷயம் சொல்றது என்ன பண்ண மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வார் இடத்துல உட்காந்து திருவாய்மொழி ஆயிரத்தையும் கேட்ட எல்லாத்தையும் பட்டோரை கொண்ட மற்றோரை கொண்டு பிடிச்ச உடனே ஆழ்வார பார்த்து காட்டாரன் மதுரவி ஆழ்வார பார்த்து நம்ம ஆயிரம் பாஸ் எடுத்து காட்டீரு பரீட்சை எல்லாரும் காட்டுவாழ தான் வச்சா இருபாளா மதுரவி ஆழ்வார்க்கு பரீட்சை வைச்சார் நம்ம என்ன தெரிஞ்சீர் கேட்டார் உடனே அவர் என்ன சொல்லிட்டார் குரு நம்பி அதான் தெரிஞ்சின்றேன்னு ஐயோ என்ன சுவாமி இதை நான் சொல்லவே இல்லையே எம்பருமான் அவனை தவிர கண்ண நல்லா தெய்வம் என்று நான் அதத்தான் சொன்னேனே தவிர நீர் இங்கு தேவத்திய பாசுரம் நம்மாழ்வாரர்களுடைய செய்த பாசுரம் அந்த பாசுரத்தை நம்மாழ்வார்க்கே இவர் பரீட்சை வைக்கிறார் மதுரகவிகள் சொல்லிப்பாரு என்ன இருக்கு அந்த பாசுரத்தில் ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின் நீ விந்துழ தன்னுள் வைத்து மேல்ன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மல்தனில் மிக்குமோர் தேவதே மால் தனில் மிக்குமோர் தேவரம் போட்டீர் நான் சொல்லவே இல்ல மால் தனில் மிக்குமோர் தேவமுள்ளதேன்னு சொன்னேன் சொன்னது வாஸ்தவன் தான் அந்த சப்தங்களை சரியா சொல்லல என்ன சப்தியா சொல்லணும் பாசுரத்துக்கு இலக்கணத்துக்கு சேர அந்த பாசுரத்தை சொன்ன எப்படி சொல்லணும் தெரியுமா ஏரணை பூவனை பூமகள் தன்னை வேரெண்ணி விண்டு தன்னுள் வைத்து மேரண்ணை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் நிக்கமோர் தேவை முழுதேன் ஒரு மால் தண்ணில் சந்தியில என்ன இட தெரியுமோ மால் தண்ணில் நிக்காதது எப்படி நிக்க சேரம் மாறனில் சேர்த்துடும் மால் தண்ணில் பிரிச்சா தான் நில்ச்சாத்தான் மால் தண்ணில் கிடைக்கும் அது காசுலயே அந்த எதுகை ஏரனை பூவனை வேறுங்கி வென்றோழா பார்க்கிறோம் கடுகளை எப்படி வரணும்னு தெரியுமோ மாறனில் மிக்கமோர்னு வரும் உடனே சொன்னார மாறனில் மிக்கமோர் தேவ கூட நீதானே சொன்னீர் அத்தையே பிடிச்ச அடியேன் மாறல நானும் மாற தேவற்றேன் குருகூர் நம்பின்னு சொன்னேன்னு சொன்னாரா மதுரைக்கு வீரன் ரொம்ப துருத்த முடியாது ஆழ்வார் என்ன சொன்ன வாஸ்தமா ஆழ்வார் சொன்னதான மாறனில் மிக்கமோர்ன்றது மால்தனில் என்கிற அபிப்பிராயத்தால் அவர் சொல்லியிருந்தாராம் இவருடைய திருவுள்ளத்தாலே அது அப்படி பட்டுது அதனால இது ஒரு ரசமான அனுபவம் அதுபோல மனவாள மாமனிகள் ஆச்சாரிய வைபவத்தை பத்தி ரொம்ப அற்புதமாக உபதேசத்தனமாலையில சாதித்துக் அதாவது அந்த ஸ்ரீவத்னபூரணத்தில் இருக்கிற விஷயம் அது ஆச்சாரிய ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சாதிக்கிறார் அந்த விஷயத்தை பல பாசுரங்கள் சாதிச்சிருக்கிறது அதுல ஒரு பாசுரம் அற்புதமான பாசுரம் தன் குருவின் தாழ்னகள் தன்னில் அன்பு இல்லாதான் அன்பு தன்பாக செய்தாலும் அம்புயோன் இன்ப மிகு விண்ணாடு தான் அடிக்க திருநாடு என்ன அர்த்தம் பாசுரத்துக்கு மாமனிகள் திருவிழா பத்தின அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா புலபோகாச்சார என்ன அர்த்தம் திருவிழம்போ அதை என்ன அர்த்தம் இது அம்புயே என்கிறதா அந்த பாசுரத்துல எழுவாய் எழுவாய்னா என்ன சொல்றது சப்ஜெக்ட் சொல்லணும்னா எது அம்புயே அந்த எம்பரம் விளாட்சிக்கு மனவாளனானு பகவான் அவன் எப்படி என்று கேட்டால் பண்குருவின் தாலினைகள் தண்ணில் அன்பொன்று இல்லாதால் அவரவர்கள் தங்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் பிரீத்தி வைக்காமல் அன்பு தன்பால் செய்தாலும் அந்த எமருமான கொண்டு போய் பிரீத்தியை வைத்தாலும் இன்ப மிக பின்னாடி தானடிக்க மோட்சத்தை கொடுக்க மாட்டான் அதாவது என்ன அர்த்தம் ஆச்சாரிய இடத்துல பிரீத்தி இல்லாமல் பகவான் இடத்துல கொண்டு போய் பிரீத்தியை வைத்தால் மோட்சம் கிடைக்காது அவ்வளவுதான் விஷயம் ஆச்சாரியாபிமானம் தான் உத்தா பகவன் முகோல்லாசத்துக்கு எது ஹேத்து என்னால் ஆச்சாரியன் இவனிடத்தில் வைக்கிற பிரீத்தி அல்லது என்பதாக வைத்துகள் இன்ப மிக வேண்டிய மோக்கத்தை கொடுக்க மாட்டான் வேண்டியதுக்கு வேண்டியிருக்காது இஷ்டம் இருக்காது இஷ்டம் இருக்காது வேற வழியில கிடைக்குமா அப்படின்னு ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு வேற எந்த வழியாலையும் அவன் மோக்கத்துக்கு போக முடியாது நிச்சயமா அவனுக்கு மோகம் கிடையாது இவ்வளவுதான் பாஷம் இது ஸ்ரீவஜன பூஷனத்தில் இருக்கிற அர்த்தம் தான் இப்படோ கஞ்சிய வியாக்கியானத்தில் இவ்வளவுதான் காட்டியிருக்கேன் இதே அர்த்தம் இப்பாடு என்ன சொன்னேனும் அதுதான் காட்டியிருக்கேன் ஆனால் காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் காட்டினார் என்ன காட்டினார் தெரியுமா இந்த பாசுகத்துல அம்பு யோகோன் என்கிறது எழுவாயின்னு சொன்னேன் எதுக்காக சொன்னேன் தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியமான சப்தம் அது அன்பு தன்பால் செய்தாலும் சப்தத்திற்கு என்ன அர்த்தம் அந்த அம்பு யோகோனிடத்திலேயே அன்பை வைத்தாலும் என்றுதானே அர்த்தம் இடத்தில் இருக்கக்கூடிய தன் என்கிற சொல் எங்கே அன்வைக்கிறது அன்பா தன்பால் செய்தாலும் என்றால் அந்த எம்பெருமான் தன்னிடத்திலேயே அன்பு வைத்தாலும் தாழ்வினர்கள் தன்னில் அன்பொன்னில்லாத அப்ப அந்த தன்னை எங்கே அன்பக்கணும் அதிகம் அம்மையில தான் எதுக்கு அவனவருடைய ஆச்சாரியும் தன்குருன்னா அம்மையோனுடைய தன்குரு மனவாளமணிகள் அம்பு யுகவன் அந்த எம்பருமானவன் அன்பு தன்பால் செய்தாலும் அந்த பிரீத்தியை தன்னிடத்திலே வைத்தாலும் கூட அன்புவின் தமிழ்நர்கள் தன்னில் அன்பு இல்ல தன்னுடைய குருவான மனவாள மாமனிகள் ஆறு பிரீத்தி வைக்கலையோ அவளுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டான் என ரொம்ப அற்புதமான வியாக்கியான தெரியுமா இந்த உபன்யாசத்தை தெரியுமா காஞ்சிபுரம் சுவாமி சொல்றதுக்கு பயமாறு பண்ணினார் மனவாள மாணவர்கள் தன் இது உபன்யாசத்தின அதுலயும் என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப அரசா அம்முயோன்ற சப்தம் எத்த தெரிவிக்கிறது தெரியுமா ஹேமாப்ஜ நாயக்கின்ற தெரிவிக்க அந்த ஊர்ல திரு திருவகிந்தபுரத்தில் எழுந்தவர்கள் இருக்கிற தாயாருக்கு ஹேமாப்ஜநாயக்கின்னு பேரு அப்ப அம்முயன ஆறு ஹேமாப்ஜநாயகி தான் அவனுடைய நாயகனார் ஆறு தெய்வநாயகன் தான் தேவநாதன் தான் அவன் ஆருக்கு மோட்சம் கொடுப்போம்னா மாமிகள் திருவிழிகளில் பிரீத்தி இருக்கிற வாழ்க்கைக்கு தான் கொடுப்போம் இல்லாத வாழ்க்கை கொடுக்க மாட்டான் அப்படின்னு அந்த கோயில் உபன்யாசம் பண்ணிட்டோம் அந்த தைரியம் அவனுக்குத்தான் அம்புன் தன் குருவின் தாழ்னகள் அன்பு தன்பமாக இன்ப மிக விண்ணாடு சொன்னதாருன்னா மாமனிகள் மாமூனியே சொல்லுவாரா என்னிடத்துல பிரித்து வைக்காமல் நீ அவனிடத்துல பிரித்து வைக்காம மோசம் கொடுக்க மாட்டான் எந்த விடுகள்ல ஒழு மாமனிகள் சொல்லுவாங்க அப்படி சொல்லணும்னு நினைச்சு சொல்லல ஆனாலும் எப்பெருமானுடைய சங்கல்பத்தாரே அறுவை சொற்கள்ாரணி வருன் அவருடைய திருவழ பிராமி மோக் தான் மாமனிகளை சொல்றார் உன்னி சிரத்தாலே தீண்டில் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் மனவாள பொன்னடியாம் செங்கமலம் அவருடைய திருவடி நிலகல் இருக்கு அத்தை சிரத்தாலே தீண்டினால் என்ன கிடைக்கும் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு பாசுறது கடன் என்ன அர்த்தம் சொல்லணும்னு சாதாரண அர்த்தம் சொல்றதுதான் என்ன அர்த்தம் சொல்லணும் கடமை கடன் கடமை மனவாள மாமனோட நான் தீண்டி விட்டோமானால் அமானவ கரஸ்பர்சது தன்னடையே கிடைக்கும் அர்த்தம் மாட்டேன்னு சொல்ல முடியாது ஹாஜாரியனுடைய கடாக்கம் ஏற்பட்டு போட்டு அப்புறம் என்னன்னா அது அவனுக்கு கடன் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி ரசமா சொல்லுவாரு என்ன சொல்றார் அது செய்யாதான் போட்டுவன் செய்யாத போக முடியுமான்னா அது அவனுடைய கடன் செய்யறான் கடன் என்னால் என்ன அர்த்தம் மொத்தம் கொடுக்க வேண்டியது பாக்கி வச்சிருந்தா கடன் சொல்றான் மனவாளி ஸ்பர்சம் ஏற்பட்டு போட்டு அடுத்தபடியாக மனா எம்பதுமான நமக்கு கடங்காரன் ஆகிடுறான் சுவாமியுடைய திருவிழா அவன் நமக்கு மோட்சத்தை கொடுத்தே ஆகணும் அவனால மாட்டேன்னு சொல்லட்டுமே ஞானமனு பாசன் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த தான் மாநிலத்தின் தேனார்கமல திருமாமர்கள் போகணும் தானே வைகுந்தம் தரும்னு பாசுகிறோம் தானேன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவது சுவாமி செய்ய வேண்டியது செஞ்சா தானே கொடுக்குறான் ஆச்சாரிய மனவரமார்கள் திருவடியில போய் நாம் திருவிழா தலையை வச்சு மோட்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லித்தான் பாக்கட்டும் தானே கொடுக்கறது சிறப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் ஒரு அற கொடு தானே கொடுக்குறான் ஒரு பொருள் வச்சு கொடுக்கவே மாட்டேன்றது என்ன பண்றதுன்னு போய் காட்டணும் ஒரு அறக்கு தானே கொடுக்கறது அப்படின்னா நான் தான் ஐயோ இந்தா வச்சுக்கோன்னு ஓடி போயிடும் அந்த மாதிரி மனோரமாவைகள் திருவடி சம்பந்த ஏற்பட்டு போச்சுன்னா மோட்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவனாரு அது தண்டே கொடுக்குறான் தானே கொடுக்குறான் இந்தா வச்சுக்கோனு கொடுக்கறான் இத்தனையும் மாமல்களே தம்முடைய திவ்ய பிரபஞ்சத்திலே தாம் காட்டியிருக்காருங்கிறது கூட கொள்ளலாம் படியாக அவருடைய அற்புதமான திவ்ய பிரபதம் அமைந்திருக்கிறது இந்த மாமனிகளுடைய வைபவம் தான் எவ்வளவு வேணுமானாலும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனாலும் அவருடைய திருநாமத்தை கொண்டு அந்த அழகிய மணவாள மாமனிகள் அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது அந்த மணவாள மாமனிகள் திருநாமம் அது ரொம்ப அழகிய முகந்த திருநாமம் இவர் பூர்வாசிரமத்தில் இருந்த திருநாமத்தை மாத்திக்கொள்ளணும்னு இவர் போய்காட்ட பொழுது இல்லை இல்லை மணவாள மாமணி திருநாமமே இருக்கட்டும்னு அவன் சொன்னான் இந்த வைபவம் வேற எந்த நாமத்துக்கும் கிடையாது மற்ற வாழ்க்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மனவாள மாமனிகளை தவிர எல்லா ஆச்சாரியருக்கும் சொல்ற போது எத்தனை பேர் சொல்றோம் ஆலவந்தார்னு சொல்றோம் யாமனாச்சாரியர்னு சொல்றோம் எமதுமானாருக்கு எத்தனை திருநாமம் ஒரேவர் பேரு எமதுமான ஒன்னொன்னு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் எதிராசர்னு பேரு பாக்கியதாரர் பேரு எத்தனை பேர் சொல்றோம் ஒவ்வொருத்தரும் ஆனா அத்தனை பேர் இவருக்கு இருக்கக்கூடாதா யாருக்கு மனவாள மாமனிகளுக்கு ஒரே ஒரு திருநாம இருக்கு மனவாள மாமனிகள் ஆனா அப்படியே சமஸ்கிருதப்படுத்தி வரவரமுனிகள் என்று சொன்னார்களே தவிர வேற ஒன்னும் சொல்லல ஏன் அப்படி சொன்னாலும் கேட்டான் அது அழைகமனம் அவன் சொந்த திருநாமம் ஆகினாலே அத்த காட்டில இரண்டாவது திருநாமம் கூட அவருக்கு தேவையில்லை என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு அமைந்திருந்தது அந்த மாமனனுடைய திருவத்தியினத்தை எல்லா காலத்திலும் எல்லாரும் கொண்டாடும்படியான பாக்யமும் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு வாய்த்து சிஷியன் அப்படிப்பட்டவன் எவ்வளவு பண்ணியிருக்கான் ஆச்சாரியருக்காக சிஷியனாய் நெருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக என்ன அங்க சொல்லி அங்க என்னெல்லாம் விட்டு போச்சோ அத்தனை இங்கே அனுட்டித்து காட்டினான் மனவாள மாமனிகள் திறத்திலே தான் சிஷியனாய் நின்று என்று சொல்லுகிற போது அந்த மாமனிகளுடைய சம்பிரதாயத்துல நான் பறந்திருக்குமே அதுதான் நாம எல்லாம் பண்ணின பரம பாக்கியம் நமக்கு என்ன சொல்றது எங்க சுவாமி அடிக்கடி எங்க சுவாமியை சொல்லச்செல்லாம் கண்ணும் கண்ணீருமா மனவாள மாவனி சந்திச்சு பண்ணினா இதுதான் சொல்லுவார் என்ன சொல்றது சக்கரவர்த்தி திருமஹன் பார்த்து தசரத சக்கரவர்த்தி அழுத போது என்ன சொன்னா நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோழ்வேன் அப்பா நான் சொன்னத்தை எல்லாம் கேட்டிய ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்குமா நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் ஏழு குழப்பும் நெடுந்தோள் வேண்டே ஏழே பிறவிலேயும் உன்னையே நான் பிள்ளையாக பெற வேண்டும் என்று தசரத் சக்கரவர்த்தி ஆசைப்பட்டான் ஆனா நான் என்ன ஆசப்படுறேன் தெரியுமா காஞ்சிபுரம் சுவாமி சாதிப்பது நின்னையே குருவாக பெறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் யதீந்திர ப்ரவணா ஏழு குரப்பும் உங்களுடைய சம்பிரதாயம் எனக்கு இன்னும் பிறகுகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய சம்பிரதாயம் எட்டைக்கும் ஏழே பிறவிக்கும் உங்கன்னோட உத்தவமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மத்தனம் காமங்கள் மாத்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு நின்னையே குருவாக தரப்பெருவோம் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன் என் மாமனிகள் திறத்திலே கண்ணும் கண்ணீரமாக காஞ்சிபுரம் சுவாமி அந்த அளவுக்கு பாதபந்தம் இல்லை என்னாலும் அதே திருவாக்கியே அடியனும் இங்கே விண்ணப்பித்து சட்டம் பெறுகிறேன் முனாளமான வைபவபுரமாக ஒரு சில வாக்குகளை இங்கே விண்ணப்பிக்க என்று அடியனுக்கு நியமித்த இந்த சபையாருக்கு அடியனுடைய கதக்கியத்தை தெரிவித்துக் முக்கியமாக அமைந்த பாஷ்ய சுவாமி அவருக்கு அடி என்னுடைய கருக்கியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த உபநியாசத்தை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி அளித்த இந்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிபதி அழிந்தோடு இருக்கிற வர்த்தமான பானமாம ஜியர் சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கும் அப்படியே கருதி தெரிவித்துக் கொள்கிறேன் உபநியாச வந்திருந்து மாமனிகளுடைய வைபவத்தை கேட்டு யார் சொன்னாலும் மாமனிகளுடைய வைபவம் யார் சொன்னாலும் அற்புதமாகத்தான் இருக்கும் அதுல ஒண்ணும் சொல்றத பத்தி விஷயமே இல்லை அதுக்கு யார பத்தி சொல்லுகிறோம் அன்வர்த்தமாக்கி கொடுத்த உங்களுக்கும் கதக்கியத்தை தெரிவித்து அடிய முடித்துக் கொள்கிறேன் நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமி முனிவாதே அண்ணங்காரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்